பாடம் முப்பத்தி ஏழு ஒரு தொழுகையை ஒருவன் மறந்துவிட்டால் நினைவு வந்ததும் அதை தொடர் அந்த தொழுகையை தவிர கூடுதலாக வேறு எதையும் தொட வேண்டியதில்லை இப்ராஹிம் நஹி அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள் ஒருவன் ஒரு தொழுகையை இருபது ஆண்டுகள் விட்டுவிட்டாலும் அந்த தொழுகையை தவிர வேறு எதனையும் அவன் தொட வேண்டியதில்லை